அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனைத் தொண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெல்லிய சிமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு லட்சியம் மிக சிறந்த சிந்தனையாளர் கன்பூசியஸ் இவ்வாறு கூறுகிறார் எப்பொழுதும் வீழ்ந்து விடாமல் இருப்பதில் ஆனந்தம் இல்லை விழும் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்பதில்தான் ஆனந்தம் உண்டு பத்தாவது முறை கீழே விழுந்தவனை பார்த்து பூமி முத்தமிட்டுச் சொன்னது நீ ஒன்பது முறை எழுந்தவன் அல்லவா விழுவது கூட உற்சாகமாக எழுந்து நிற்பதற்குத்தான் அந்த வீழ்ச்சியும் எழுச்சியும் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் படிக்க வேண்டிய பாடம் விழுந்தாலும் ஒரு போர் போல விழ வேண்டும் என்கிறார் மாவீரன் அலெக்சாண்டர் அவர் தன்னுடைய அனுபவத்தில் ஐயோ நாம் விழுந்து விட்டோமோ என்று நினைத்து வருத்தப்படக்கூடாது எப்படி நாம் மறுபடியும் எழ வேண்டும் என்பதில் தான் நம்முடைய சிந்தனை ஓட வேண்டும் என்கிறார் எப்பொழுதும் வீழ்ந்து விடாமல் இருப்பதில் ஆனந்தம் இல்லை விழும் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்ப நிற்பதில் தான் ஆனந்தம் உண்டு எல்லோரும் உயர்ந்த குறிக்கோளுடன் தான் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் அதில் விழா புடியுடன் வைராக்கியமாக இருப்பவர்கள் தான் தன்னுடைய லட்சியத்தை அடைகிறார்கள் நாம் முன்னோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் கண்கள் முதுகு பக்கம் இல்லை ஆகவே லட்சியத்தோடு செயல்படுவோம் நிச்சயமாகவே லக்கை நாம் அடைவோம் நன்றி